வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவுக்கு வியலுக்காக இரந்திரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மோட்டார் ஸ்போர்ட்ஸுகளின் உலகப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் ஐஸ்வர்யா பிஸே என்பவர் ஆவார் இரண்டு பாகிஸ்தான் நாட்டின் சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று தேசிய கைவினை அருங்காட்சியகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆபரேஷன் நம்பர் பிளேட் எந்த பாதுகாப்பு அமைப்பால் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு வதன் என்ற தேசபக்தி பாடலை எந்த ஒலிபரப்பு நிறுவனம் தயாரித்துள்ளது மூன்று தமிழ்நாட்டில் சமீபத்தில் எந்த பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு அந்தஸ்து கிடைத்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்